ஸ்ரீகுருப்பியோ நம இரதசப்தமி புண்ணிய தினத்தை ரொம்ப விசேஷமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது ஒரு விரதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இரதசப்தமி விரதம்னே நம்முடைய மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா இது காலப்பிரயுக்தம்னு பெயர் அதாவது மாஹே மாசி சித்தே பக்ஷே சப்தமி கோட்டி புண்ணியதா மாஹ மாசத்தில் சுக்லபக்ஷம் சப்தமி திதி அன்றைய தினத்துக்கு இரதசப்தமின்னு பெயர் அந்த காலத்திற்கு பெயர் காலவேளையில் அருணோதயம்னு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி சப்தமி திதி இருக்கணும் அன்றைய தினத்திற்கு இரதசப்தமின்னு பெயர் அது ஷஷ்டியோடு சேர்ந்த சப்தமியாக இருந்தால் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஷஷ்டி சப்தமி யோகேவா ரதாரூடாம்சு மாலினா யோகோயம் பத்மகோநாமா அந்த ஷஷ்டியும் சப்தமியுமாக சேர்ந்து இருந்தால் பத்மகம்னு பேரு அந்த புண்ணிய தினத்திற்கு அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அன்றைய தினத்தில் குறையாது ஸ்நான அர்கிய தானாபியாம் ஆயுர் ஆரோக்கிய சம்பதா அன்றைய தினம் விசேஷமாக ஸ்நானம் அர்க்யப்பிரதானம் தானம் இவைகள் மூன்றும் செய்யறதுனால தீர்க்கமான ஆயுசு கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது ஐஸ்வர்யம் கிடைக்கிறது அப்படின்னு புராணம் நமக்கு காட்டுறது அப்படி விசேஷமாக ஸ்லோகங்கள் சொல்லி ஸ்நானம் பண்ணுறது அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது சமாஹிதமனாபூத்வா தீபம் சிரசி தாரயேத் பாஸ்கரம் ஹிருதேத்யாத்வா இமம் மந்திரமுதீரஜேத் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் உண்டு இந்த இரத்தப்தமி அனுஷ்டானம் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கும் உண்டு பிரம்மச்சாரிகளுக்கும் உண்டு கன்னிகா குழந்தைகளுக்கும் உண்டு கல்யாணம் ஆயிருந்ததானால் தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் பக்கத்தில் புண்ணிய நதிகள் இருந்தால் அங்கே போகணும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கணும் தனித்தனியாக தீபம் ஏற்றி வச்சுண்டு சிரசில் வச்சுக்கணும் தீபத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த தீபத்தை இந்த ஜலத்தில் விடணும் பாஸ்கரம் ஹம் தியன் சூரியனை தியனம் மணிகணும் நமஸ்து ரே நம அருணாக்கமஸ்து ஹரிதஸ்வ நமோஸ் இந்த சொல்லி அந்தீபத்தலுடனு ஜலே பிரதீபன் சம்பளாவிய சந்தர்ப்ப அப்படி அந்த தீபத்தை தீர்த்தத்தில் விடுறதுனாலே பித்திருக்களுக்கு ரொம்ப சந்துஷ்டி ஏற்படுறது இந்த இரத்தப்தமின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா தெற்கு நோக்கி போயின்னு சூரியன் வடக்கு நோக்கி திரும்புற திரும்புகிற தினத்திற்கு உத்தராயண புண்ணிய நாம் தை ஒன்னாந்தேதியை கொண்டாடுறோம் இப்படி வடக்கு நோக்கி திரும்பின சூரியன் வடக்கு திக்கு நோக்கி கிளம்புற தினம் இந்த ரசசப்தமியின்னு பெயர் அப்படி குதிரை ஏழு குதிரை கட்டியிருக்கு ரசத்தில் அந்த இரசத்தில் அமர்ந்திருக்கார் சூரியன் அப்படி இரசத்தோடு வடக்கு நோக்கி கிளம்பர தினங்கிறதுனாலே இந்த தினத்திற்கு ரசசப்தமின்னு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு நமக்கு புராணம் காட்டுறது இது விஷயமாக மகாபாரதம் நமக்கு ஒரு சரித்திரத்தை காறது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பண்ணுற காலத்தில் அவ்வப்பொழுதும் பகவான் கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை வந்து பார்த்து பேசிட்டு போகிறார் ராஜாங்கம் விஷயமாகவும் இவர்கள் விஷயமாகவும் வந்து பேசிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் நிறைய தர்மங்களை சொல்கிறார் பகவான் அப்பொழுதும் இந்த இரதசப்தமி புண்ணியகாலமானது வருது இது விஷயமாக யுதிஷ்டிரர் கேட்குறார் பகவானிடத்தில் கதம்சா கிரியத்தே கிருஷ்ணா மனுஷ்யே இரதசப்தமி ஹே கிருஷ்ணா எப்படி ஜனங்கள்லாம் இந்த இரத்தமி தினத்தை கொண்டாடணும் இதற்கு ஏன் இவ்வளவு உயர்வுங்கிறது சொல்லணும் சக்கரவர்த்தித்துவ பலதாய் ஆக்கியா தாயித் துவயாமமா இது விஷயமாக முன்னாடியே நிறையா சொல்லியிருக்கேன் இந்த வர்த்தத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனால சக்கரவர்த்தியாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறையா கேட்டிருக்கேன் இது விஷயமாக சொல்லணும் அப்படின்னு தர்மபுத்தர் கேட்க பகவான் ஒரு சின்ன சரித்திரம் மூலமாக இந்த இரத்தசப்தமி புண்ணிய காலத்தை சொல்கிறார் ஆசீத் காம்போஜ விஷஜே யசோவர்தமான் அராதிபா காம்போஜங்கிற தேசத்தில் யசோவர்தமான उर राजा इरंदर ராஜா ராஜ்யபாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் விருத்தே வயசு தஸ்யாசீத் சர்வவியாதிதா அவருக்கு ரொம்ப வயசாகிதான் ஒரு ஆண் குழந்த பிறந்தது அந்த பிறந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே வியாதி உடம்பப்படுத்துறது என்ன வியாதின்னு சொல்லவே முடியல பெயர விளங்காத வியாதியாக இருக்குது கஷ்டப்படுறான் குழந்த அப்படி இருந்தது தத்கர்ம பாபம் சோபிர்சது விநீதம் த்விஜ புங்கவம் அப்போது ஏன் இப்படி குழந்த பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறான் வியாதினாலே இது விஷயமாக தெரிஞ்சுக்கணும்னு யோசவர்த்தமா பக்கத்தில் உள்ள பிராமணர்களிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டார் சப்ராகராஜன் வைசோஜம் கிருபணஹா பூர்வஜன்மணி அந்த பிராமணர் அந்த குழந்தையினுடைய ஜாதகம் அவர்கள் போன வேலை இதை வச்சுட்டு அவர் சொன்னார் இந்த குழந்த போன பிறவியில் வைஸ்ய ஜென்மாவாக இருந்த வைசியனிடத்திலே பிறந்திருந்த கிருபணா ரொம்ப கிருபணனாக இருந்தான் கிருபணன்னா கெஞ்சன்னு சொல்கிறது ஒரு ரூபா கூட ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டான் அப்படி இருந்தால் ததர்ச ரதசத்தம்யாக கிரியமானம் விரதம் இருப்பா விரத தரிசனம் மகாத்மியாத்து உற்பன்னோ அந்த பாப்பத்தினாலே இப்படி வியாதியோடு இந்த குழந்த பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னான் அப்போது ராஜா கேட்டார் சரி வைசியனாகத்தானே இருந்தான் க்ஷத்திரியனான என்னிடத்தில் வந்து ஏன் பிறந்தான் இந்த குழந்தைன்னு கேட்டான் அப்போது அவர் சொன்னார் இந்த இரதசப்தமி விரதமானது இந்த குழந்தை போன பிறவியிலையே பார்த்துருக்கான் இந்த விரதத்தை இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறவர்களை நிறைய பார்த்த பெருமையினாலேயே விரத தரிசனம் மகாத்மியாது உற்பன்னகா ஜடரேதவா அந்த விரதத்தை பார்த்த பெருமையினாலேயே அவன் ஐஸ்வர்யன் நிறையா உள்ள இடத்துல வந்து பிறந்திருக்கான் உன்ன இடத்துல வந்து பிறந்திருக்கான் பை கை நிறைய காசு இருக்குது இல்லை அப்படி உள்ள குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கான் அந்த ரதசத்தமி விரதத்தை பண்ணினவால் பார்த்ததுனால ஆனால் இவன் தரித்திரனாக இருந்ததுனால வியாதியோடு பிறந்துட்டான் அதா தா விபவே எஸ்மாது தஸ்மாத் சவ் வியாதிதோபவது அன்றைய தினம் யாராவது ஒருவனுக்கு ஒரு ஒரு ரூபாயாவது கொடுத்துருந்தால் இந்த வியாதியும் வந்திருக்காது அன்றைய தினம் தரிதிரனாக இருந்ததுனால இப்படி உன்னுடைய குடும்பத்தில் வந்து பிறந்துவிட்டான் ஒரு உபாயம் இருக்குது நான் சொல்கிறேன் தத்தஸ்ராஜா பப்ரச் கிமே தஸ்ய விதீயதாம் சொல்லணும்னு நீங்கள் அவசியம் ராஜா கேட்டான் என்ன உண்டு சொல்லுங்கோ நான் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும்னு கேட்க அவர்கள் இந்த ரத்தசப்தமி விரத புண்ணிய தினத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடியதான முறையே சொல்கிறா அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்